ம் திமூிசேகேந்திரம்யனூத்திருத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மேஷிக்காமி வித்தியைதத்தம் ஹியவூத்தீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரூன் சந்தமான மாதேவ் சாாா் லமேவிரவிணம் யமே ஸ்டூ மம்தேவோ விதைய சம்பிரதாயோ வம்ச ஷிபியோ மஹோ குரு प्रत्यगर्थो ோப்பளவரோமீரே மேவிரா இோ விர பூஷா விஷவே நரிஷ்டேமித்து विदित्वा परमात्मरूपं பரமாத்மாஷ் நலமத் சமஸ்தாட்சிம் சதசத்விஹீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்ம ரூபம் உபனிஷத் பிரம்மதேவர் ஆஸ்வலாயன மகர்ஷி மூலமாக उपदेशं உபதேசம் செய்து பூர்த்தி பண்ணியிருக்கிறது கடைசியாக இந்த உபனிஷத்து விளங்கவில்லைன்னா அதுக்கு ஒரு பிராயஷ்சித்த ஜபத்தை ஸ்ரீருத்ர ஜபத்தை பண்ண வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறது அந்த மந்திரத்தை நம்ம படிக்கிறோம் பிறகு அப்புறம் விளக்கமெல்லாம் பார்ப்போம் இருபத்தி நாலாவது மந்திரம் இல்லையா யஷருத்னி எமதீதே ூ சுூத்திய பூத்தூத்திமு सर्वदा ஜேத் யீஎமீ சோக் பூத்த சுரா பூத்த திமுகம்மாவா அத்தியசிரமீ சர்வா சகிரு ஜபேத் பிரம்மவித்தியையை பெறணும்னா அது மனசில் தான் இந்த ஜானம் பெறணும் மனசுக்கு சில குணங்களெல்லாம் இருந்தாத்தான் இந்த ஞானத்தை உள் வாங்கிக்க முடியும் வாங்கின்ற ஞானத்தை தக்க வைத்து கொள்ள முடியும் பயன் பெற முடியும் இல்லாட்டி இந்த ஞானம் மனசில் பிடிபடவும் பிடாது அப்படியே பிடிப்பட்டாலும் நிலச்சி நிற்காது பிரயோஜனத்தை தராது ஆக மோட்சத்துக்கான ஞானம் வேணும் அந்த ஞானம் நிற்கணும் பிரயோஜனத்தை கொடுக்கணும் இது முக்கியமாக ஒரு சன்னியாசியை மனசில் வைத்து கொண்டு சொல்லி இருக்கிறது இந்த பகுதி பொதுவாக சன்னியாசிகள் தான் வேதாந்தம் படிப்பார்கள் அல்லது வைராக்கியம் விரக்தர்கள் இந்த அர்த்த காமமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவர்கள்தான் படிப்பார்கள் அகாடமிக் இன்ட்ரெஸ்டோடு படித்தா விரும்பின விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய பிரயோஜனத்தை எல்லாம் அடைய முடியாது இந்த உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து சும்மா அவர் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி படித்தா அது இன்னும் அவருக்கு அது தெளிவாக விளங்குமான்னு தெரியாது ஏதோ விஷயம் புரிஞ்சுப்பார் ஆனால் சம்பிரதாயத்தில் இது வாழ்க்கையோடு இணைந்தது நம்ம வாழ்க்கைக்கும் இந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் இல்லாட்டி இந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் கிடையாது இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம் அதுக்கும் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் ஒன்றும் சம்பந்தம் கிடையாது அது படிக்கிறோம் படித்த ஏதோ வேலைக்கு ஏதோ நம்ம பார்க்குற வேலைக்கு உபயோகமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஜானமெல்லாம் வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது மனசாந்தியோட சம்பந்தப்பட்டது மன அமைதி ஆனந்தம் இதோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது அப்போ இந்த ஸ்தித பிரஜ லக்ஷணம் எல்லாம் பகவத்கீதையில் படிக்கிறோம் ஞானி துக்கத்தில் துவண்டு போக மாட்டான் சுகத்தில் துள்ளமாட்டான் துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா அவனுக்கு பயம் கிடையாது கோபம் கிடையாது இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஞானத்தோட பிரயோஜனம் ஞானி எப்படி இருப்பான் அப்படிங்கிறதன் மூலம் சொல்லப்பட்டிருக்கு ஆக இது நம்முடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுங்கிறத நாம் மறக்கக்கூடாது ஏதோ சும்மா படிக்கிறதுக்காக இல்லை லௌகிக்க வித்யை மாதிரி இல்லை இது வந்து ஆத்யாத்மிக வித்யா கீதையில் பகவான் சொல்கிறார் விபூதி யோகத்தில் வித்தியைகளுள் நான் அத்தியாத்ம வித்தியாக இருக்கிறேன் அத்தியாத்ம வித்யா வித்யா நாம் எத்தனையோ கல்வித்துறைகள் இருக்கு அந்த கல்வித்துறைகளில் மற்ற கல்வித்துறைகளெல்லாம் பந்த வித்யா இது ஒன்று தான் முக்தியை கொடுக்குற வித்யை மோக்ஷத்தை கொடுக்கக்கூடிய வித்தை மனசாந்தி மனசில் உற்சாகம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வித்தியாக இந்த வித்தியை இருக்கு யா வித்யா சா விமுக்தையே அப்படின்னு சொல்லுவார்கள் எந்த வித்யை வந்து மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கோ மன அமைதிக்கு நிம்மதிக்கு சாதனமாக இருக்கோ அதுதான் வித்யை மற்ற அறிவுலாம் அறிவில்லை வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கடும் பெர் வள்ளுவர் எப்பேற்பட்ட வந்தாலும் ஞானம் இருக்கிறவனுக்கு அந்த துக்கம் துக்கமாகவே தெரியாது உள்ளத்தின் உள்ள நன்றாக யோசிச்சு பார்த்தானே ஆனால் அந்த துக்கத்துக்கு மதிப்பே இல்லாமல் போய் உள்ளத்தின் உள்ள வெள்ளத்தனைய இடும்பை கடும் ஆக அந்த ஞானம்தான் இப்போ சொல்லி கொடுத்தது ஒருவேளை சில சன்னியாசிகளுக்கு புரியாமல் இருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா மனசில் இருக்கிற பாபம் காரணம்னு சொல்லியிருக்கு பாபம் இருந்ததுன்னா அந்த பாபம் வந்து நம்மளுக்கு ஏகாகிரதையை கொடுக்காது மனசில் அந்த விஷயத்தை உள் கொடுக்காது அது பிரயோஜனத்தையும் கொடுக்காது ஆக ஞானம் புரியணும் புரிஞ்ச ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்கணும் அதனால தான் சஹனாவது சஹனவ் புனக்து பிரார்த்தனையில் பகவான் ஒரு வகுப்பில் சொன்னேன் பகவான் எனக்கு ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் ஞானத்தோட பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் அப்படின்னு பிரார்த்தனை சஹனாவவது சஹனௌ புனக்து சொன்னால் என்னென்னா சஹா அந்த பரமேஸ்வரன் ஹ நிச்சயமாக நௌ உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஞானத்தை கொடுத்து காப்பாற்றணும் குருவுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறவோ தெளிவாக சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம் அந்த ஞானத்தோட பிரயோஜனத்தை நாங்கள் அனுபவிக்கணும் நாம் அனுபவிக்கணும் சகனவ் புனக்து அதன் பொருட்டு வந்து வித்யா சாமர்த்தியம் நன்றாக படிப்போம் சஹ வீரியம் கரவா சக வீரியம் கரவா வகைன்னா நீங்களும் நல்லா சொல்லி கொடுக்கணும் நானும் நல்லா கேட்கணும் அதன் மூலம்தான் நமக்கு ஞானம் சித்திக்கும் ஞான பலனும் சித்திக்கும் உண்மை விளங்கும் விளங்கின உண்மை பயனுள்ளதாக இருக்கும் எவர் கிரீன் சொல்கிறா இல்லையா அது மாதிரி எப்பவும் பசுமையாக மனசில் இருந்து கொண்டு அந்த ஞானம் பலனை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வைராக்கியம்லாம் இருக்கு இருந்தாலும் இந்த உண்மை விளங்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஏதாவது ஒரு உபாயம் சொல்கிறது வேதாந்தம் படிக்கிறதுக்கு இடையில் நீ என்ன பண்ணணும்னா ஸ்ரீருத்ர ஜபத்தையும் பண்ணு இது வந்து சன்னியாசிகள்லேயே லெவல் இருக்குது மெச்சூரிட்டியை பொறுத்துது அந்த மாதிரி சன்னியாசிக்கு சொல்கிறது அதனால் நம்மளும் என்னென்னா சன்னியாச புத்திலேயே நமக்கும் விஷயம் புரியலை அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த ஜபம் பலனை கொடுக்கும் இது எல்லாரும் சொல்ல முடியாது வேதாத்தியனம் பண்ணுறோம்னு சொல்கிறது வேதாத்தியனம் பண்ணாவிட்டாலும் கூட இந்த ருத்ரத்தினுடைய தாத்பரியத்தை சொல்கிற புராண ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம சிவபுராணம் படிக்கிறதே போகிறோம் ஆகையினால இந்த வேத மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணணும் இது முக்கியமாக இந்த மந்திரங்கள் எல்லாம் காஷியில் இருந்ததாக தெரிகிறது அதனால் இந்த காஷி விஸ்வநாதரோட சம்பந்தப்பட்டதாக இருக்குது கடைசியில் பார்க்குற போது அங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் தான் அவிமுக்தேஸ்வரர் அப்படின்னு பேர் விஸ்வநாதருக்கு ரொம்ப பிரதானமான ஒரு பேர் அவிமுக்தேஸ்வரர் அதனால் அந்த மந்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கு என்ன சொல்கிறாருன்னா யஹா சதருத்ரீயம் அதீதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது நித்தியா நித்திய விவேக்கம் வைராக்கியம் அனித்திய விஷயத்தில் வைராக்கியம் அப்புறம் சமாதிஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் இந்த குவாலிஃபிகேஷன் தகுதியோடு தான் வேதாந்தம் படித்தா இந்த வேதாந்தம் மனசில் போய் சேரும் சில சமயம் படிக்க ஆரம்பித்தப்பறம் தகுதியை வளர்த்துக்கிறதும் உண்டு அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறது உண்டு அதாவது இப்போ எலக்ட்ரிசிட்டி இப்போ இந்த ஒரு அந்த இப்போ அந்த காலத்தில் மாட்டுவோம் நம்ம அப்படி இல்லை எப்படின்னு தெரியல எல்லாத்துக்குமே ஆட நினைக்கிறேன் அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம அந்த குண்டு பல்ப் அது சர்வசாதாரணமாக எல்லோரும் மாட்டோம் டியூப் லைட் கூட மாட்டுறது கஷ்டம் இந்த குண்டு பல்பை மாட்டுறது ரொம்ப சுலபம் எனி கனெக்ஷன் வச்சுக்கோங்கனே அப்போ இந்த சில சமயம் என்ன பண்ணுவோம் லை ஆஃப் பண்ணிவிட்டு பல்பை மாட்டிட்டு சுவிட்சை போடுவோம் பல்பை மாட்டிட்டு சுவிட்சை போட்டால் உடனே எரி சில சமயம் என்ன பண்ணுவோம் சுவிட்சை போட்டுட்டே பல்பை மாட்டுவோம் சுவிட்சை போட்டுட்டே பல்பை மாட்டுற எரிய ஆரம்பிச்சிடும் அது மாதிரி சாதன சம்பத்தியோட வேதாந்தம் படித்தா உடனே புரிஞ்சிடும் சில சமயம் என்ன பண்ணுறதுன்னா வேதாந்தத்தை படிச்சுட்டு அப்புறம் சுவிட்சை போடுறது அது மாதிரி சாதன சதுஷ்டய சம்பத்தியை அப்புறம் சம்பாதிக்கிறது ஓ இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் இவ்வளோ வேண்டியிருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குவாலிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறது அது எப்படின்னா லைட்டை மாட்டினத்துக்கு அப்புறம் சுவிட்சப் போடுறது உதாரணத்துக்காக சொன்னேன் அதையே நினச்சுன்னு இருக்காய் திருஷ்டாந்தத்தை எதுக்காக சொன்னோம்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியோட வேதாந்தம் படிக்கிறது சாதன வேதாந்தம் படிச்சுட்டு சாதன சதுஷ்டைய சம்பத்தியை கல்டிவேட் பண்ணுறது சில சமயம் இப்படி இருக்கும் எல்லாருக்கும் இந்த பார்டர் லைனில் இருப்பா இப்படியும் இருப்பா இப்படி இருப்பா அப்போ அந்த சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல உத்தம குருவாக இருந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்னா சிஷ்யன் குவாலிஃபிகேஷன் டெவலப் பண்ணிவிடுவான் கைவில்ல நவனியத்தில் பாட்டு மாதிரி சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிரவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே இன்னதென்று இயம்பி அதனை என்னை ஈடேற்றல் வேண்டும் என்றான் இன்னதென்று அதனை இயம்பி ஈடேற்றல் வேண்டும் என்றான் படிக்கிறோம் சில சமயம் தகுதி வந்துடும் வித்யாரண்ய சுவாமிகள் பஞ்சதில் சொல்கிறார் ஒருத்தன் வந்து வேதாந்தம் படிக்க வந்துடுறான் வந்தத்துக்கு பிறகு அவனுக்கு தெரிகிறது நமக்கு குவாலிஃபிகேஷன் போகலை அப்படின்னு அவனுக்கு தெரிகிறது அதனால் இது புரிஞ்சாலும் நிற்க மாட்டேங்கிறது நமக்கு வந்து எக் எனது எக்ஸ்ட்ரோவட்டடாக மைண்ட் போயின்ட்டுருக்கு வெளியூர் விஷயத்துக்கு போகிறது இதுலையே படிக்கிறதுக்கு மனசு நிற்க மாட்டேங்கிறது அதனால் இவன் என்ன நினைக்கலாம் ஒருவேளை நான் நான் திரும்பவும் போய் கொஞ்சம் நாளைக்கு பூஜை கர்மாக்கள்லாம் நல்லா பண்ணி நிறைய காயத்ரி ஜபத்தை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் திரும்பவும் பக்குவத்தை அடைஞ்சுண்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறார் பண்ணாதேங்குற அப்படி பண்ணாதே நீ வேதாந்தம் கேட்டுண்டே இரு நீ வேறு எந்த பூஜையோ ஜபமோ ஹோமமோ ஒன்றும் பண்ண நீ வேதாந்தம் கேட்டுண்டே இரு இதுக்கே அந்த சக்தி இருக்குது ஆகையினால நீ திரும்பவும் அதுவும் குறிப்பாக ஒரு சன்னியாசி எல்லாத்தையும் விட்டவனை போய் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான் தான் மந்திரபூர்வமாக எல்லாத்தையும் விட்டுருக்கான் அவன் திரும்பவும் போய் நான் பண்ணுறேன்னு சொன்னான் சன்னியாசிக்கு காயத்ரி ஜப்பம் பண்ண முடியாது ஓங்கார ஜப்பம் பண்ணலாம் வேற ஜப்பம் வியாகிருத்தியே பண்ணப்படாது அப்படி இருக்கிற போது என்ன பண்ண முடியும் அவருக்கு திரும்பவும் ஒரு கில்ட்டு வந்துடுதுன்னு வச்சோம்ல நான் வந்து சடனாக பண்ணிட்டேன் போல் இருக்கே பக்குவம் இல்லாமல் வந்துட்டேன் போல் இருக்கே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எல்லாம் வரப்படாது அதனால் வித்யாரியர் சொல்கிறார் பொறுமையாக வேதாந்தம் படிச்சுட்டே இரு இந்த சத் சங்கத்திலே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்றார் பஞ்சதீல் அது மாதிரி இங்கே சில பேர் இருப்பார்கள் அதுக்காக வேண்டி இங்க உபநிஷத்து இதை சொல்றது அதாவது பாபம் ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு மனசுல விளங்காமல் இருக்கிறதுக்கும் விளங்கினத்துக்கு பிறகும் வைராக்கியம் குறையறதுக்கும் சில காரணம் இந்த பாபம் பலமா இருக்கு பாப்பம்னு சொல்லுவோம் மாயான்னு சொல்லுவோம் இந்த பாப்பம் என்ன பண்ணோம்னா திரும்பவும் வேதாந்தத்துலேருந்து வேற எங்கேயா போயிடும் சன்னியாசத்தில் வாங்கிட்டு இருப்போம் வேதாந்தமே படிக்க மாட்டோம் இப்படிலாம் நிறைய பார்க்குறோம் எவ்வளோத்தில் வேதாந்த தவிர லௌகிக்க விவகாரம் பண்ணி பண்ணி சன்னியாசம் எதுக்குன்னே மறந்து போயிடும் திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் அதுவும் எது ஒன்று தாம் படிச்சுட்டுருக்கணும் எல்லாட்டும் பாடமாக சொல்லின்னு இருக்கணும் இது ரெண்டுன்னு விட்டார் சன்னியாசி அதோகத்தி அதனால் சன்னியாசி எப்போவுமே குறிப்பாக சந்நியாசி மற்றவங்களுக்கு அதே தான் யாராக இருந்தாலும் மோட்சத்தை விரும்புகிறவன் இந்த லிங்க சன்னியாசம் லிங்க சந்நியாசம் இல்லாமல் இருப்போம் நாங்கள் போட்டுருக்கலாம் வேஷம் இது பேர் லிங்க சன்னியாசம்னு பேர் அடையாளம் சன்னியாசி வேஷத்தோடு இருக்கும் ஆனால் இந்த வேஷத்தை போட்டுக்கிறதுக்கு கிரமங்கள்லாம் இருக்குது இந்த வேஷத்தை போட்டுக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது வஸ்திரத்தை எடுத்துக்கிறதுக்கும் தண்டம் வச்சுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் மந்திரங்கள்லாம் சொல்லி தான் பண்ணுறோம் அந்த தண்டமெல்லாம் வச்சுருக்கிற சன்னியாசிகளுக்கெல்லாம் அந்த தண்டத்திலலாம் நிறைய தேவத்தைகள்லாம் இருக்கும் இந்த கையில் இருக்கிற தண்டத்தில் அத்தனை தேவதைகள் இருக்குது அந்த தேவதைகளுக்கெல்லாம் நித்தியம் அர்ப்பணம் பண்ணி ஆனோம் அப்போ நாங்கள்லாம் தண்டம் வச்சுக்கல வேற விஷயம் அப்போ இந்த தண்டம் வச்சுட்டு அந்த தண்டத்தில் அத்தனை தேவதைகளுக்கும் நித்தியம் அந்த ஒரு ஒரு கணுவிலையும் ஏகப்பட்ட தேவதைகள் அத்தனைக்கும் தர்ப்பணம் பண்ணணும் பூஜை பண்ணணும் இதெல்லாம் சன்னியாசத்திலே ரெண்டு பிரிவு இருக்கு விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் விவிதிஷா சன்னியாசம்னு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சந்யாசம் பண்ணுறது வேதாந்தம் படிக்கிறதுக்காக சந்யாசம் பண்ணுறது அப்புறம் வேதாந்தம் படிச்சுட்டு சன்னியாசம் பண்ணுறது உண்டு வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு இப்போ யாஜ்யவல் எல்லாம் வேதாந்தத்தை ஜனகருக்கே உபதேசம் பண்ணவர் எல்லா தத்துவங்கள்லாம் உபதேசம் பண்ணிவிட்டு நிதித்தியாசனத்துக்காக சந்நியாசம் பண்ணிக்கிறார் நிதித்தியாசனத்துக்காக சிரவண மரணத்துக்காக சன்னியாசம் பண்ணலை நிதித்தியாசனத்துக்காக தியானத்துக்காக சந்நியாசம் பண்ணுறார் யாஜ்ஞவல் கியர் மைத்திரேய பிராமணத்தில் இப்படி சன்னியாசத்துலையும் பேதங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் மனசில் வச்சுட்டு உபனிஷத்து இப்போ கடைசியில் இத்தனை நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த உண்மையை தெரிஞ்சு அவன் பரமாத்மாவை அடையிறான்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு ஜபத்தை நமக்கு உபதேசம் பண்ணுறது யஹா எவன் ஒருவன் சதருத்ரீயம் அதீதே அதீத்தேன்னா பாராயணம் கரோத்தி அப்படின்னு சொல்லி எவனொருவன் சதருத்ரீயம் சதருத்ரீயங்கிறது ஸ்ரீருத்ரத்துக்கு இன்னொரு பேர் எஸ் சதருத்ரீயம்னு வேதமே சொல்றது அந்த சர்தருத்ரிய பதம் வேதத்ரேயே இருக்குது நம்ம எல்லோரும் கேள்விப்படுறதான் பிரசித்தமாக இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு நாயனாருக்கு பேர் ருத்ர பசுபதி நாயனார்னு பேர் ருத்ர நாயனார் அவர் வந்து அவரை பற்றி ரொம்ப பத்து பாட்டோ பதினோரு பாட்டு தான் எழுதுகிறார் சேக்கிழர் இந்த ருத்ர நாயனார் என்ன பண்ணுவாராம் இவர் தினம் போய் ஜலத்தில் நின்னுண்டு கையை கூப்பிண்டு பதினோரு தடவை சிவன் கோயில் வாசலில் குளத்தில் நின்று ஜபம் சொல் பண்ணுவாரோம் சொல்லிட்டு வருவாராம் அதனாலே அவருக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்லி அந்த ருத்ர பசுபதி நாயனாரை பற்றி சேக்கிழார் சொல்லியிருக்காரு பத்து பன்னெண்டு பாட்டில் தான் இருக்கு ரொம்ப ஒன்றும் கிடையாது பெரிய புராணத்தில் இருக்குது இந்த ருத்ர பசுபதி நாயனாரை பற்றி இருக்குது இந்த ஸ்ரீருத்ரத்துக்கு அவ்வளவு மகிமை ஸ்ரீருத்ர ஜபம் வந்து சமஸ்த பாப பிராயஷ் சமஸ்த பாப நிவத்தி அதுக்கு தான் இந்த ஜபத்தை அடிக்கடி பண்ணுறது ஷஷ்டப்த பூர்த்தி பண்ணினா ருத்ர ஏகாதசி சதாபிஷேகம் பண்ணால் ருத்ர ஏகாதசி அடிக்கடி மகாருத்ரம் பண்ணுறது அதிருத்ரம் பண்ணுறது இது சர்வ பிராயஷ்சித்த கர்மம் ருத்ரயாமலம் அப்படின்னு ஒரு புஸ்தம் இருக்குது இன்னொரு புஸ்தம் ஏதோ மகார்ணவம்னு இருக்குது மந்திரமகாரணம் இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாம் இதுக்கெலாம் இப்போ நடக்கிற ருத்ர ஸ்ரீருத்ர ஜப்பங்களுக்கெல்லாம் போதாயனர் இப்படி பண்ணணும் அப்படின்லாம் விதியெல்லாம் வச்சிருக்கார் ஆனால் இந்த பிராயஷ்சித்த மந்திரமாக ஸ்ரீருத்ர ஜப்பம் சொல்லப்படுகிறது ஆனால் இதை ரொம்ப தத்வார்த்தமாக கவனித்தோம் ஆனால் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஸ்ரீருத்ரத்தில் முதல்ல பகவான்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்னா நான் தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணின பாபத்தை எல்லாம் அழித்து விடு அது மாத்திரம் இல்லை இந்த பாபத்தை பண்ணியிருக்கேங்கிறதுக்காக வேண்டி கோபப்பட்டு எனக்கு தண்டனை கொடுத்து நான் இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாவம் மன்னிப்பு மாதிரி நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட பாபத்தை நீ அழிச்சுடு அப்படி தான் பிரார்த்தனைலாம் இருக்கு ஏன்னா பகவான் ரொம்ப கோபமாக இருக்கா நம்ம பண்ணியிருக்கிற அக்கிரமத்தை பார்த்து அதனால் ஈஸ்வர கோபம் இருக்கு நீ அதர்மத்தை பண்ணியிருக்கே நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் தயாராக இருக்காராம் நான் வேலை வில்லு போடுறதுக்கு தயாராக இருக்கார் அப்போ அவர்கிட்ட வந்து வேண்டாம் நீங்கள் கோபப்படாதீங்கோ உங்கள் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன் மன்னியவே நமஹா உங்களுடைய அம்புக்கு நமஸ்காரம் உங்கள் வில்லுக்கு நமஸ்காரம் அந்த வில்லை கையில் வச்சுருக்கிற ரெண்டு கைக்கும் நமஸ்காரம் அந்த வில்ல வந்து என்னோட பாபத்து மேலே போட்டுடுங்கோ எம்பேர்ல போட்டுவிடாதீங்கோ பாபம்லாம் அழியட்டும் அப்படி சொல்லி பிரார்த்தனை அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்குள்ளையும் இருக்கிற அந்த ஈஸ்வரனை பார்க்கறது எல்லா விதமான வஸ்துக்குள்ளையும் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை பார்க்கறது ஆக எல்லா விதமான தொழில்கள் செய்யக்கூடியவர் இருக்கிற ஸ்ரீருத்ரனுக்கு நமஸ்காரம் அதனால சர்வாத்மகத்துவம் சர்வாத்மகமாக இருக்கக்கூடிய ருத்ர தரிசனம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட திரும்பவும் பிரார்த்தனை இப்படி நமஸ்காரம் நமஸ்காரம் பண்றது அவரை ஸ்தோத்திரம் பண்றது அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றது இப்படி ஸ்ரீருத்ர ஜப்பம் இருக்கு இந்த மந்திரம் என்ன சொல்கிறது யார் சதருத்ரத்தை சதருத்ரீயத்தை ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் பண்ணுறானோ அந்த ஸ்ரீருத்ர ஜப்பத்தினால குறிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சன்னியாசம் வாங்கிட்டு இன்னும் வேதாந்தம் புரியாமல் கஷ்டப்படுறோம் அப்படி அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க வயசான சந்யாசம் வாங்கிடுவாங்க அப்படி சாஸ்திரத்தில் அப்படி சொல்லியிருக்கிறதுனால ஆதிசங்கர் வந்த அப்புறம்தான் சந்யாசமே பிரசித்தமாச்சு பிராமணர்களுக்குள்ள ஏன்னா அதுக்கு முன்னால் சன்னியாசம் பண்ணக்கூடாதுன்னு வேறு நிறைய கட்சிகள்லாம் இருந்துது பண்டனமிஸ்வரெல்லாம் அப்படி தான் இருந்தார் அப்புறம் அவரையே சந்யாசம் பண்ண வச்சார் அவர் சன்னியாசத்தை பற்றி வேதங்களில் சொல்லியிருக்கு ஞாசகித்து எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் ஞாசகி தி பிரம்மா பிரம்மா ஹி தானி வா ஏதான்யவராணி பராகும் சியாசே வாத்திய ரேச்சயத்து சந்நியாசம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது எல்லாத்தையும் செய்யணும் பிராமணனுக்கு தான் சன்னியாசம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்கும் சந்யாசம் சொல்லலை ஏன்னா இவனுக்கு தான் நிறைய ரிச்சுவல் ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கிறவன ரிச்சுவல் ரிச்சுவலை விட சொல்றது வேதாந்தத்துக்காக இப்ப பார்த்தாலும் இவன் நிறைய கர்மாக்களை பண்ணிட்டு கடைசி காலத்திலேயாவது இவனுக்கு ஞானம் கிடச்சி இங்கேயே மோட்சம் அடையட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சந்நியாசத்தை சொல்லி வேதா சந்யாஸிரவணம் குறியாத் சந்நியாசம் பண்ணிண்டு வேதாந்தம் படி அப்படி சொல்லியிருக்கு நான்க்கே சொன்னேன் இல்லையா சந்யாசம் ரெண்டு விதம் லௌகிக சந்நியாசம் வைதிக சந்நியாசம் யாருக்கு கர்மாவில் அதிகாரம் இருக்கோ அவனுக்கு வைதிக சந்யாசம் யாருக்கு கர்மாவிலெல்லாம் அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கு லௌகிகமாக எல்லாத்தையும் விட்ரா பண்ணிட்டு வேதாந்தம் படிக்கலாம் கைவல்ய நவநீதம் படிக்கலாம் ஆத்ம புராணம் படிக்கலாம் எல்லாருக்கும் ஞானத்தில் அதிகாரம்னு சொல்லி தெளிவாக பிரம்மசூத்திரம் சொல்லியிருக்கு மோக் அடையிறத்துக்கும் மோட்சத்துக்கான ஞானத்தை அடையிறத்துக்கும் சர்வேஷாம் வர்ணாசிரமி நாம் அதிகாரா இங்கே எந்த வாழ்க்கை கூட அடையலாம் ஆனால் கர்மா பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வர்ண தர்மம் ஆசிரம தர்மங்கள்லாம் நியமங்கள்லாம் இருக்கு அதை வைத்து கொண்டு சொல்லியிருக்காருங்க ஆஹா அவன் என்ன பண்றான்னா சதருத்ரீயம் அதீத்தே எவன் ஸ்ரீருத்ர பாராயணத்தை ஸ்ரீருத்ர பாராயணம் செய்கிறானோ சா அக்னி பூத்தோ பவதி அக்னியை பூஜை பண்ணினாலே அக்னிக்கே ஒரு பேரு பாவகான்னு பேர் பாவகான்னு சொன்னா நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை புனிதப்படுத்துபவன் அப்படின்னு பேர் பூதாத்மா பரமாத்மாச்சா சொல்றோம் இல்லையா பூதாத்மான்னு சொன்னா நம்மளை சுத்தப்படுத்துற ஆத்மான்னு அர்த்தம் சுத்தமான மனசை கொடுக்கிற பகவான்னு அர்த்தம் சுத்தமான மனசை உண்டு பண்ற பகவான்னு அர்த்தம் ஆஹா இங்கே அக்னி பூத்தோ பவதி அக்னியை பூஜை பண்ணி பாபங்களெல்லாம் நீங்கிறது இருக்கோ அது கிடைக்கும் ருத்ர ஜபம் பண்ணினாலே இவன் சன்னியாசம் வாங்கிட்டான் இனிமேல் போய் அக்னியை போய் பூஜை பண்ண முடியாது சன்னியாசத்துக்கு அப்புறம் அக்னியை வந்து பாஹ்யமாக அக்னியை வந்து பூஜை பண்ணக்கூடாது ஏன்னா அந்த சன்னியாசத்தில் ஒரு கர்மாவே என்னன்னு கேட்டால் நெருப்பை அக்னியை கடைசியில் ஆராதனை பண்ணி கற்பூரத்தை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி அந்த அக்னியை அப்படியே கண்ணில் ஊற்றி ஹிரதயத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் போய் அக்னி பூஜை பண்ணுறதெல்லாம் கிடையாது தேவை இல்லை பண்ணலாமா கூடாது ஆனால் தேவையும் இல்லை சாஸ்திரப்படி அதை விட்டாச்சு ஆனால் இந்த ருத்ரஜபம் பண்ணினால் அக்னி பூஜை பண்ணினால் என்ன பாபம் போகுமோ என்ன மனசுத்தி கிடைக்குமோ கிடைச்சிடுங்கிறார் அக்னியை ஆராதனை பண்ணி என்ன ஒரு பாப நிவர்த்தியும் சித்த சுத்தியும் நமக்கு ஏற்படுமோ அந்த சித்த சுத்தி ஸ்ரீருத்ர ஜபத்தினாலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீருத்ர பாராயணத்தினால அந்த பிரயோஜனம் கிடைக்கிறது சுராபானா பூத்தோபவதி சுராபானம்னா எல்லாருக்கும் தெரியும் கள்ளு குடித்தது ஏதோ அஜானத்தினால வாழ்க்கையை பற்றின உண்மை தெரியாமல் அதர்மமாக கள்ளு குடிச்சிருக்கலாம் அந்த கல்லு குடித்த பாபம் இந்த ஸ்ரீருத்ர ஜப்பத்தினால் போய்விடுகிறது அது ஒரு பாபம் அந்த கல்லு கு திருவள்ளுவரே பத்து குரல் சொல்கிறார் கல்லுண்ணா மைன்னு ஆக பத்து குரல் கல் குடிக்கிற பாபத்துக்கு சொல்கிறார் திருவள்ளுவருக்கு இந்த திருஷ்டமாக இருக்கிற ப்ராப்ளமும் தெரியும் அதிர்ஷ்டமும் தெரியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிறனில் விழையாமையில் சொல்லுவார் பகை பழி பாவம் அச்சம் இந்நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் இது நல்ல இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும் இது நான் இதை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக விளக்கலை இதனால் என்னாகும்னா பகை ஏற்படும் அப்புறம் என்னென்னா பாவம் உண்டாயிடும் அப்புறம் எல்லாரும் பழிப்பார்கள் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு பயம் பகை பழி பாவம் அச்சம் இந்நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் உதாரணத்துக்காக சொன்னேன் குரல் கல்லுண்ணாமை அதிகாரத்திலே இருக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வல்லாபானி கள்ளு குடிச்ச பாவம் போயிடும் அது இது சங்கல்பம் பரிசா சொல்லுவான் அதெல்லாம் இல்ல அந்த ருத்ரேகாதசி பண்ணுறபோது மகாருத்ரமெல்லாம் பண்ணுறபோது அதுக்கு ஒரு பெரிய சங்கல்பம் உண்டு தங்கத்த திருடின பாபம் ஸ்வர்ணஸ்தேயம் சுராபானம் இதெல்லாம் நிறைய உண்டு என்னெல்லாம் பாபம் வெரைட்டி இருக்கோ அத்தனையும் சொல்லுவார் இந்த பாபமெல்லாம் போகிறதுக்காக இந்த பிராயஷ்டித்தம் பண்ணுறேன் அப்படி சொல்லி பண்ணுற வழக்கம் சுராபானா தூத்தோபவதி அப்புறம் பிரம்மஹத்தியா தூத்தோபவதி பிரம்மஹத்தி அப்படின்னு சொன்னால் பிரம்மன்னா பிராமணன் வேதம் ஓதுறவன் வேதத்தை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓதிண்டு அந்த அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி வேதத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிற பிராமணனுக்கு பிரம்மனு இங்கே பேர் ஹத்தின்னு சொன்னால் கொலை பண்ணுறது கொலை பலவிதம் வார்த்தையால் திட்டது அப்புறம் நிஜமாகவே அவனை கொன்னுடுறது ஆ இதுக்கு பேர் பிரம்மஹத்தின்னு பேர் ஆக நீந்தன வார்த்தையால் நிந்திக்கிறது அப்புறம் அவர்களை ஹிம்ச பண்ணி கொள்ளுறது அதனால் வந்த பாப்பமெல்லாம் இருக்கும் எது இப்போ பண்ணியிருப்போமோ தெரியாது என்ன இல்ல பண்ணாததெல்லாம் எதுக்கு சொல்லுவான்னு யாருக்கு தெரியும் நம்ம எந்த ஜென்மாவில் என்ன பண்ணினோன்னு நமக்கு தெரியாது ஆக என்னால் சொன்னதுனால ஒன்றும் விட மாட்டோம் இந்த சங்கு ஜலம் இருக்க சங்கில் ஜலம் இருக்குது ஜலம் வச்சு அதுக்கு ஒரு மந்திரங்கள்லாம் இருக்குது சங்கமூலே பிரம்மணேனமஹா சங்கமத்தியே விஷ்ணவேனமகா சங்காக்ரே ருத்ரா எனமஹா அந்த சங்கு ஜலத்தை கை மூடிக்கொண்டு மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணுறோம் பாஞ்சஜன்யாய் வித்மகே பாவமானாய் தீமிகி தன்ன சங்க பிரஜோதயா அதெல்லாம் இந்த சங்குல இருக்கிற ஜலத்துக்கு அவ்வளோ மகிமே இருக்குது அந்த சங்கு ஜலத்தை தலையில் தெளிச்சுண்டா பத்தாயிரம் பிராமணனை கொண்ட பாவம் போய்டும்னு சொல்லியிருக்கு பண்ணிள்ள போல் இருக்கேன் மிதம் தோயிரிதம் சில பேர் கேசவோபரிபரி அங்கலக்னம் மனுஷியாணம் உடம்புல தெளித்து கொண்டால் பிரம்மஹத்யாயுதம் தஹேத் அயுத்தம் ந பத்தாயிரம் ஆஹா பிரம்மஹத்திய பூத்தோ பி கிருத் இதுக்கு என்னத்துக்கு வம்பே இல்லை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்ட கிருத்தியா கிருத்தியா பூத்தோ பவதி செய்ய வேண்டியதை செய்யாம போன பாபம் செய்யக்கூடாததை செஞ்ச பாபம் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் செய்யத்தகுந்த செயலை செய்யாத பாபம் அதுக்கு பேர் பிரத்யவாயம்னு பேர் செய்ய வே அக்கரணே பிரத்யவாயா செய்ய வேண்டிய காரி என்னோட கடமை எதுவோ அதை நான் செய்யலேன்னு சொன்னால் அது ஒரு பாபமாக மாறிடும் நமக்கு தெரியாது மனசாந்தி இல்லாமல் அலைவோம் அந்த பாபம் காரணமாக இருக்கும் அப்போ அந்த பாபத்தை நீக்கணும்னா அதுக்கு எதாவது பிராயஷ்சித்தம் இருக்கோ ஏன்னா எல்லாமே ஊகந்தான் நான் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்கேன் எல்லாம் இருக்கேன் அமைதி வரமாட்டேங்கிறதே மனசுக்கு நான் ஏதோ பாபம் வேலை செய்கிறது சரி பண்ணு பிராயஷ்சித்தம் தான் பிராய்ச்சித்திற்கு நிறைய உபாயங்க விஷ்ணு சாஸ்திரநாமன் சொன்னாலும் போரும் எப்படியோ ஈஸ்வர ஆராதனை தான் பாபத்தை போக்கும் பொதுவாக இங்கே ருத்ரத்தை சொல்லியிருக்கு கிருத்திய அகிருத்தியாத் பூத்தோ பவதி செய்ய வேண்டியதை செய்யாத செய்யக்கூடாததை செய்த பாபத்திலிருந்து விடுபடுகிறான் ஆஹா அக்னி பூத்தோ பவதி சுராபானாத் பூத்தோ பவதி பிரம்மஹத்தியாத் பூத்தோ பவதி பார்த்தது இல்லை ரொம்ப நேரம் எதுக்கு வாழான்னு சொல்லுவானே செய்ய வேண்டியதை செய்யாத பாபம் செய்யாததுனால வந்த பாபம் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிய பாபம் லௌகிகம் இல்லை இதெல்லாம் ஆன்மீகம் லௌகிகத்துல வந்து செய்ய வேண்டியதை செய்யாம போனால் அப்பவே அவஸ்தப்பட வேண்டியதாக குளிக்க வேண்டிய நேரத்தில் குளிக்கலாம் ஆக அங்க வந்து இருக்கிறது வேற எல்லாம் வைதிக கர்மங்கள் அதாவது சாஸ்திரத்துல வந்து புருஷ தர்மம் ஸ்ரீ தர்மம் பிரஜாதர்மம் ராஜ தர்மம் எல்லாம் தர்மத்துக்குள்ளே கட்டுப்பட்டு தான் போயின்னு இருக்கு எல்லாமே தர்மத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு வர்றது தான் பெரிய வேலையே இது வந்து திருஷ்ட தர்மம் வேறு அதிருஷ்ட தர்மம் வேறு திருஷ்ட தர்மம்னா கவர்மெண்ட் லா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கெல்லாம் புண்ணியம் பாபன்னா கவர்மெண்ட் சொல்லும் நாங்கள் போட்டிருக்கிற சட்டத்தை கடைப்பிடிச்சா உங்களுக்குலாம் புண்ணியம் கிடைக்கும் இன்கம் டேக்ஸ் ப்ராப்பராக கட்டினீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இன்கம் டேக்ஸ் எல்லாம் கட்டலைன்னா உங்களுக்கு பாபம் வரும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுமா என்ன சொல்லாது ஆனால் சாஸ்திரத்தில் அப்படி சொல்லும் நீ ஈஸ்வரனை ஆராதனை பண்ணினால் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணி பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணலைன்னா அது ஒரு பாபமாகும் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணினியான புண்ணியமாக மாறும் அதுலாம் உடனே பலனே கிடையாது லௌகிகத்திலே நிறைய கஷ்டப்படுறோம் பார்க்குறோம் ஏன்னா திருஷ்டம் அதிருஷ்டம் திருஷ்ட கர்மத்தில் நம்ம அவாய்ட் பண்ணுறது பண்ண வேண்டியதை பண்ணா விட்றது பண்ணக்கூடாதுலாம் பண்ணுறது இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னா எக்ஸசைஸை பண்ணா விடுறது அதிகமாக இந்தல்லாம் சாப்பிடப்படாதுன்னா சாப்பிட்டு விட்டுறது என்ன பண்ணுவது எல்லாம் திருஷ்டந்தானே இதெல்லாம் சாப்பிடக்கூடிய டாக்டர் சொல்றார் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லதில்லை சாப்பிடக்கூடாததை சாப்பிடறது சாப்பிட வேண்டியத சாப்பிடாம இருக்கிறது எல்லாத்திலையும் அப்ளை பண்ணி பாருங்க புரியும் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதெல்லாம் செய்ய வேண்டியதை செய்யாம விட்டா வர்ற பாப்பம் செய்யக்கூடாத செய்கிற பாபம் அது வள்ளுவர் ரொம்ப அழகாக தான் சொல்லியிருக்கார் அவர் அதிருஷ்ட திருஷ்டியில் தான் சொல்றார் திருஷ்ட திருஷ்டியில் சொல்லலை செய்யதக்க அல்ல செய்ய கடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் அதனால என்ன ஆகுறதுனா தஸ்மாத் இதெல்லாம் அப்புறம் என்ன ஆயிடுறதுன்னா அவன் சிவமயமாகறானா சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இனையாண்டன்னு அவர் சொன்ன மாதிரி அப்படியே தஸ்மாத் தஸ்மாத் பாபங்கள் நீங்கியதால் எனவே பாபங்கள் அனைத்தும் நீங்கியதால் அவன் எப்பொழுதும் சிவனை சார்ந்தவனாகிறான் அதில் காசிக்கு போன் எதுக்கு போகிறதும்பாங்க காசியில் போய் கங்கையில் குளிச்சா சமஸ்த பாபங்களும் போயிடும் गंगा गंगेति யோ ப்ரூயாத் யோஜனானம் சதைரப்பி मुच्यते, சர்வ பாபேபிய விஷ்ணுலோகம் சகட்சதி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கங்கா ஸ்நானமே பண்ணுறோம் கங்கே கங்கேன்னு எவனொருத்தன் எத்தனையோ தூரத்துலேருந்து கூப்தான்னா போருமா நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா ஜய ஜெயகங்கே ஜய ஹரகங்கே சொல்கிறோம் இல்லையா அது சொல்ல சொல்ல கங்கா கங்கா இவ் ப்ரூயாத் எவனொருவன் சொல்லுகிறானோ யோஜனா நாம் சதைரப்பி எத்தனையோ நூற்று கணக்கான மைல் தூரம் யோஜனா நாம் சொன்னாலே போருமா கங்கா கங்கான்னு சொன்னாலே போ சொல்கிறோம் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி திருவாரூரில் பிறக்க முக்தி காசியில் இறக்க முக்தி மதுரையை மதுரை என்னென்ன ஸ்ரவணான் முக்திங்கிறான் ஆலாஸ்ய மகாத்ம ஸ்ரவணான் முக்திஹி மதுரையினுடைய மகிமையை கேட்டாலே முக்தி இதெல்லாம் அர்த்தவாதம் எடுத்துக்க கூடாது சும்மா ரொம்ப புகழ் உரைகள் அப்படின்னு எடுத்துக்கல தெரிஞ்ச நமக்கு தெரியாது இல்லையா பண்ணி பார்த்தா பலன் கிடைச்சா தானே தெரியும் ஆஹ் தஸ்மாத் எனவே அவிமுக்தம் ஆசிருத்தோ பவதி அவிமுக்தம் ஆசிருத்தம் அவிமுக்தஹ என் அர்த்தம் விஸ்வநாதரை சார்ந்திருக்கிறான் அவிமுக்தேஸ்வரரை அவன் சார்ந்திருப்பவனாகிறான் அவ்வளோதான் அதனால இது நான் என்ன பண்ணணும்னா அத்தியாசிரமி அத்தியாசிரமின்னு சொன்னால் இங்கே சந்யாசின்னு அர்த்தம் மூன்று ஆசிரமங்களை கடந்தவன் பிரம்மச்சரிய கிரகஸ்தான பிரஸ்த ஆசிரமங்கள் கடைசி ஆசிரமத்தை அத்தியாசிரம்கிறார் இங்கே அங்கேயும் முதலையும் படித்தோம் அத்தியாசிரமஸ்தகான்னு விவித்த தேசே சுகாசனஸ்தாவது ஸ்லோகம் மந்திரம் சீவ்ஷரீர்தலேந்திரியாணி இல்லை அத்தியாசிரமான்னு சொன்ன சதுர்த்தாசிரமம் நான்காவது ஆசிரமம் அதாவது ஆசிரமங்கள் அனைத்தையும் கடந்தவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை மூன்று ஆசிரமங்களை கடந்தவன் அப்படின்னு அத்தியாசி சர்வதா ஜபேத் எனக்கு கிளாஸ்ல உட்கார்ந்தா புரியவே மாட்டேங்கிறது தூக்கமா வருது சுவாமி சன்னியாசம் வாங்கிட்டு சன்னியாசத்தை வாங்கி விட்டார் எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை ஏகாகிரத்தையே இல்லை அப்படின்னா விடாம சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் கிளாஸ் இது பண்ணு கடைசி எங்கேயா உட்கார்ந்து விஸ்வநாதர் சுவாமி சன்னிதிக்கு போ கங்கையில் ஸ்நானம் பண்ணு ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள் அசாரே கலு சம்சாரே சாரமேதயம் காஷி பாச சதாம் சங்கஹா கங்காம்பிவ பூஜனம் இன்னும் ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் அதாவது இந்த வாழ்க்கையில் எதுப்பா உண்மையிலேயே சாரம்னா அசாரே கலு சம்சாரே வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய சாரம் இல்லை கடைசியில் நிறைய பேர் வந்தாச்சு போயாச்சு பார்த்தோம் ஒன்றும் பெரிசா ஒன்றும் சாதித்த மாதிரி தெரியலன்னு அசாரே கலு சம்சாரே சாரமேத சதுஷ்டயம் இந்த நான்கே விஷயம்தான் இங்க சாரமாக இருக்கு என்னதுன்னா காஷிவாசகா காஷியில வசிக்கிறது ஏன்னா அந்த காஷி வைப்ரேஷனே இப்படி எங்க பார்த்தாலும் நிறைய ஆசிரமங்கள் எல்லா ஆசிரமங்கள்லையும் எப்போ பார்த்தாலும் சத்சங்கம் நிறைய மகாத்மாக்கள் शास्त्र விசாரங்கள் என்னதான் சங்கராச்சாரியார் சொன்னார் காஷியாம்ஹி காஷத்தே காஷி காஷி சர்வ பிரகாஷிக்கா சா காஷி விதித்தாயேன தேன பிராப்தாஹி காஷிக்கா காஷி பஞ்சகம் இந்த இது ரெண்டு அர்த்தம் இருக்கு இது வந்து விவகாரத்திலயும் இருக்கு தத்துவத்திலயும் இருக்கு நான் சொன்ன ஸ்லோகத்தை அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறேன் அப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு வருவோம் அதாவது முதல் ஸ்லோகம் என்ன அசாரே கலு சம்சாரே சாரமேத்த சதுஷ்டயம் காஷி வாசகா காஷியில் வசிக்கிறது சதாம் சங்கஹா காஷியில் வசிக்கிறேன்னு சொல்லி அங்கே உள்ளே போய் டிவியை போட்டு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது அங்கே போய் அங்கே நமக்கு ஏதோ ஒரு ஹோட்டல் கொடுத்துட்டாண்ணா அங்கே போன உடனே இருக்கவே இருக்குது பாலிடிக்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு அதை தூக்கி இங்கே வச்சியா பால் அப்படியே எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சியா வைக்கலையா தோசைக்கு அரைச்சி வச்சுட்டு வந்தேன் நாலு தோசையாவது ஊற்றிக்கெல்லாம் சாப்பிட்டுக்கோ எல்லாம் இங்கேருந்து போனதுக்கு நீங்கள் போயாச்சு சொல்லிட்டு வந்தேன் அங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு சொல்லிட்டு வந்தாலும் இன்னொரு தரும் காஷிவாசகா சதாம் சங்கஹா கங்காம்பகா கங்காம்பஹான்னா என்ன அர்த்தம் கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது இல்லாட்டி தெளிச்சுக்கவா செய்கிறது சிவ பூஜனம் ஒரு ஜ மேலே கொஞ்சம் ஜலத்தை விட்டு ஒரு பூ இல்லத்தையாவது வைக்கிறது அதுக்கு தான் இங்கே வச்சிருக்கு காஷிவாச சதாம் சங்கா என்ன பரம பூஜ்ய சுவாமி தயான் சுவாமிஜி இங்கே வந்தபோது சொன்னார் இது காஷி பாருந்தார் இங்கே வந்த முத முதல்ல அதாவது நைன்டி நவம்பர் ஆயிரத்தி நவம்பர் மாதம் சுவாமிஜியை இங்கே கூப்பிட்ருந்தேன் கூப்பிட்டுருந்தபோது இந்த பக்கம் நதிக்கரை கூட்டின்னு போனால் அப்போ நிறைய சமர்தியாக ஜலம் அப்பெல்லாம் நான் முதல்ல இந்த இடத்த பார்க்கறபோது மே மாசமே மே மாதம் பதினஞ்சாந்தேதினைக்கு ரிவரில் இதை விட ஃபுல்லாக போகிறது வாட்டர் அப்படி இருந்தது அப்புறம் சுவாமிஜிகிட்ட காமிச்ச உடனே சுவாமிஜி சொன்னார் இது காஷிப்பா இது பார் இப்படி வந்து இப்படி வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகிறது பார் அப்படின்னா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் இன்னொன்று சொன்னார் சுவாவத்தஹா சம்ஸ்கிருத தேசகா தெய்வாத் சம்ஸ்கிருதம்னு இது ரொம்ப இறைவனாலே புனிதப்படுத்தப்பட்ட பூமின்னுலாம் சொன்னார் இல்ல அப்படியே அதனாலதான் இப்படி வந்திருக்கு இப்ப இது நமக்கு இந்த விற்பி வரணுமே இங்க ஒரு விஸ்வநாதரை வைக்கணும்னு எல்லாரும் பூஜை பண்ணட்டும் ஜனங்கள்லாம் பூஜை பண்ணட்டும் ஹ காஷிவாச சதாம் சங்கஹா கங்காம்ப சிவ பூஜனம் சங்கராச்சாரியராஜர் ரொம்ப விசேஷமா சொல்றார் என்னது பகவத்கீதா கிச்சிதீதா கங்காஜலவ கணிக்கா பீதா சகிருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியத்தை தஸ்ய யமேனன சர்ச்சா பகவத்கீதையை படி கங்காஜலத்தை கொஞ்சமாவது சாப்பிடு அப்புறம் கொஞ்சமாவது பகவானுக்கு பூஜை பண்ணு அப்புறம் நீ வந்து இந்த அசாந்தி உனக்கு வரவே வராது அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி முடிச்சுடுவேன் காசியாம்ஹி காஷத்தே காஷி காசிக்கு போனா எங்கே பார்த்தாலும் ஞான மயம் நீங்கள் பக்தி ஞானம் பூஜை எல்லாம் அங்கே போனால் அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சக்கஜகஜான் இருக்கு அது ஊரே சுத்தமே இல்லை அப்படின்னா அதுக்கு தான் பண்ணுறாங்க ஸ்வச் பாரத் இப்போ வந்துட்டு இருக்கு நமாமி கங்கே நமாமி கங்கே பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு நார்த் இந்தியா ஃபுல்லாக இப்போ நமமி கங்கே பகவத்தி தவ தீரே நேரமாத்ரா சனோகம் போயின்ட்டுருக்கு பெருஷா இப்போ பெரிய ஆந்தோலன் கிளம்பின் இருக்கு எப்படியாவது இதை கிளீன் பண்ணி சரி பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி நடந்துருக்கு ஆக காஷியில் இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்லோகம் இது காஷ்யாம்ஹி காஷத்தே காஷி இது காஷி பஞ்சகம்னு ஒன்று இருக்குது சங்கராஜர் அஞ்சு ஸ்லோகம்னு சொல்லியிருக்காரு காஷியாமிஹி காஷத்தே காஷி காஷி சர்வ பிரகாஷிக்க காஷியில் எங்கே பார்த்தாலும் ஞானம் காஷி எல்லா தத்துவங்களையும் எங்கே என்ன சாஸ்திரம்னாலும் படிக்கலாம் நியாயம் படிக்கலாம் தர்க்கம் நியாயம் படிக்கலாம் மீமாசை படிக்கலாம் எல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் படிக்கிறாங்க வேதாந்தாச்சாரியர் இருக்கலாம் அங்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷம் படித்தா தான் ஒருத்தம் வேதாந்த ஆச்சாரியர் ஆக முடியும் அங்கே நம்ம ஊர்ல எல்லாம் மூணு வருஷம் படிச்சுட்டே வேதாந்தாச்சாரிய ஆயிடலாம் அங்கே அப்படி இல்லை வேதாந்த ஆச்சாரியா அப்படின்னு டைட்டில் கிடைக்கணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அதுக்கப்புறந்தான் வேதாந்த ஆச்சாரியான்னு ஒரு பட்டமே கொடுக்குறாங்க அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தி வித்யா பீட்டத்தில் இப்போ காஷியாமிஹி காஷி சர்வ பிரகாஷிக்கா இதை வந்து சா காஷி விதித்தா அந்த காஷியை அறிந்து நம்ம அங்கே போனால் தேன பிராப்தாகி காஷிகா காஷிக்கு போனேன்னா உனக்கு நிச்சயம் ஞானம் சத்தியம் நிச்சயம் கிடைக்கும் அந்த ஊரில் இருக்கிற அந்த வாத்தாவரணமே உனக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துடும் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இன்னொரு அர்த்தம் சொல்றார் சங்கராஜர் காஷ்யாம்னா இந்த உடம்பு காஷ்யாம்ஹி காசத்தே காஷின்னா கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் இந்த உடம்புல சைத்தன்யம் பிரகாசிக்கிறது இந்த சைத்தன்யம் வந்து என்ன பண்றதுன்னா சர்வ பிரகாஷிக்கா காஷ் காஷத்தை காஷி காஷ்னா படி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் காஷ் காஷத்தை காஷீ காஷீனம் அதாவது சரீரம் பிராசத்தை அவ்ளோதைத்தம் பிரசத்தை சரீரத்தில் கான்ஷிஸ்னஸ் பிரிக்கா ஹி கஷத்தை காஷி ஸூலூரீரம் சமக்கு பிரச்சனை காஷியாமி காஷத்தே காஷி காஷி சர்வ பிரகாஷிக்க அந்த சைத்தன்யம் தான் எல்லா இந்திரியங்களையும் மனசையும் பிரகாசப்படுத்துறது காஷி சர்வ பிரகாஷிக்கா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது சா காஷி விதித்தா ஏன அந்த காஷியை எவன் அறிகிறானோ அந்த காஷினா எந்த காஷி அந்த சைதன்யத்தை எவன் அறிகிறானோ தேன பிராப்தாகி காசிக்கா அந்த சைதன்யத்தை அறிஞ்சவனுக்கு மோக்ஷம் காஷிகான்னா இந்த இடத்துல ஜானம் மோக்ஷம் அர்த்தம் இங்க அத்தியாசிரமி அத்தியாசிரமின்னா என்ன அர்த்தம் சந்நியாசி சர்வதா ஜபேத் நீங்க ஒன்னு போட்டுக்கணும் வாத்தியார் கிளாஸ் எடுக்கிற நேரத்துல தான் உட்கார்ந்துருக்கணும் புரியாட்டான்னு தூங்கு பரவாயில்ல ஆனால் கிளாஸ் முடிஞ்சு விடுத்தினா திரும்ப ஆரம்பிச்சிடும் ருத்ரத்தை சொல்லிகிட்டே இருக்கின்றே இரு பாபமெல்லாம் போயிடும் சர்வதா ஜபேத் எனக்கு அவ்வளோவெல்லாம் தேவையில்லைன்னா சக்ருத்வா ஜபேத் ஒரு தரமாவது சொல் உன்னோட மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை பொறுத்து நீ அந்த கவுண்டிங் வச்சுக்கோங்கிறார் உனக்கு மனசில் சஞ்சலம் அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக ஜபம் பண்ணு சஞ்சலம் குறைஞ்சதுன்னா ஒன்று ஜபம் பண்ணிட்டு வேதாந்தத்தை படி படிக்கிறதுக்காக தான் அதெல்லாமே தவிர பர்பஸ் வந்து இதை படிச்ச அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது மனசு சரியாக போக மாட்டேங்கிறதுனால சொல்கிறார் ஆஹா ருத்ரஜபம் பண்ணுறதுல இங்கே தாற்பயம் இல்லை வேதாந்தம் படிக்கிறதுல தான் தாத்பரியம் வேதாந்தம் சரியாக புரியலேன்னு சொன்னால் பாப நிவர்த்திக்கு வேதாந்தம் புரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் பாப அந்த பாப பிரதிபந்த பிராயஷ் சித்தமாக ஸ்ரீருத்ர ஜபம் உபதேசம் பண்ணியிருக்கார் அதில் கைவல்ய உபநிஷத்தில் ஸ்ரீருத்ர ஜபந்தான் பிரதானம் இல்லை கைவல்ய உபநிஷத்தில் அவர் சொல்லி கொடுத்த பாடம்தான் பிரதானம் அது புரியலேன்னா ஸ்ரீருத்ர ஜபம் என்னதுன்னா ஒரு சித்த சுத்தி சாதனம் சித்த சுத்தி சாதனமாக வச்சுருக்கார் அவன் என்ன பண்ண அது நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இங்கே காலையில் ஜபத்துக்கு என்ன சொல்கிறோம் அஸ்மாக்கம் சர்வேஷாம் ஜனானாம் அரோக திருடகாத்ரதா சித்தியர்த்தம் எல்லாருக்கும் ஆரோக்கியம் வேணும் ஆரோக்கியம் இருந்தா போராது தீர்காயு வேணும் ஆரோக்கியமும் வேணும் நீண்ட ஆயுளும் வேணும் ஆனா அது அதுக்கப்புறம் என்னன்னா விவேகாதி சாதன சதுஷ்டய பரிபூர்ண சம்பத்தியர்த்தம் வேற ஒண்ணும் கேட்கறது இல்லை விவேகாதி சாதன சதுஷ்டய பரிபூர்ண சம்பத்தியர்த்தம் ஸ்ரவண மனந நிதித்தியாசனேஷு சன்னிஷ்டா சித்தியர்தம் தட்சிணாமூர்த்தி மகாமந்திர ஜபம் கரிஷியே தினம் இந்த சங்கல்பத்தை விடுறதே இல்லை ஆரோக்கியம் வேணும் ஆயுசு வேணும் சாதன சதுஷ்டயம் வேணும் சிரவண மரண நிதித்தியாசனம் வேணும் அதுக்கான சித்தசுத்தியை அதிருஷ்டமாக கொடுக்க வேண்டியது இந்த மந்திரத்தோட வேலை இந்த மந்திரம் புண்ணியத்தை ப்ரடியூஸ் பண்ணி பாபத்தை நீக்கி புண்ணியத்தை கொடுத்து சாதன சதுஷ்டையை சம்பத்தியை கொடுத்து சிரவண மரணத்தில் ஏகாகிரதையை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த ஜப்பம் பண்ணுறோம் அது மாதிரி இங்கேயும் அதுதான் சங்கல்பம் சர்வதா சக்குருத்வா ஜப்பே நேற்றுக்கு இன்னொரு விஷயம் சொன்னேன் பிராயஷ்டித்த கர்மா கர்மயோகி இந்த கர்ம யோகிக்கு பிராயஷ்டித்த கர்மா உண்டான்னா அது அவனுடைய மெச்சூரிட்டியை பொறுத்து கொஞ்சம் பண்ணலாம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பிராய்ச்சித்தகரமாக பண்ணுறேன்னு சொல்லி வேதாந்தத்துக்கே டைம் இல்லாமல் படிக்க போய் குற்ற உணர்ச்சி அதிகமாகிடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் வேதாந்தம் வந்து நீ அ நீ புண்ணியசாலியும் இல்லை பாப்பியும் இல்லைன்னு இவனுக்கு அது புரியாததுனால பாப்பிங்கிறோம் அது புரிஞ்சுடுத்துனா அவன் என்ன சொல்லுவான்னா நான் புண்ணிய பாப்பே மம நாஸ்தி நாதத்தே கசிய சித் பாபம் நச்சைவ சுகிருதம் விபு கிமகும் சாதுனா கரவம் கிமஹம் பாபமகரவம் இ வேதத்தில் இருக்குது தைத்திரியோபுருஷத்தில் நான் ஏன் புண்ணியம் பண்ணாமல் போனேன் நான் ஏன் பாவத்தை செஞ்சேன் அப்படிங்கிற கில்ட்டு வரவே வராதுன்னு சொல்கிறது வேதாந்தம் சரியாக புரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் புண்ணியம் பண்ணாமல் போனேங்கிற கில்ட்டு நான் நிறைய பாவத்தை செஞ்சேனேங்கிற குற்ற உணர்ச்சி இந்த ரெண்டு குற்ற உணர்ச்சியும் வராது புண்ணியம் செய்யாமல் போன குற்ற உணர்ச்சி பாபம் செய்த குற்ற உணர்ச்சி ரெண்டு குற்ற உணர்ச்சியும் ஆத்மஜான பலத்தினால இல்லாமல் பண்ணிவிடலாங்கிறார் உபேஷ் ஆத்மானம் ஸ்பிருணு தேத்மானுக்கு ஸ்பிருணு தேனால சர்வதா ஜபேத் அப்படின்னார் எனக்கெல்லாம் அப்படி அப்படி படிச்சிருந்தா நான் பஞ்சதிசையெல்லாம் எப்படி சுவாமி மனப்பாடம் பண்றதுனா சக்ருத்வாஜப்பே ஒரு நாளைக்கு ஒரு தடம் சொல் ஒரு தரம் சொன்னாப்போ அதுக்கு தான் இந்த மடங்கள்லாம் வச்சுருக்காங்க ராத்திரி ஒரு தடம் சங்கராச்சாரியார் என்ன பண்ணுறாருன்னா சுங்கேரி மட்டத்துலாம் பகலெல்லாம் வேதாந்தந்தான் படிச்சுட்டு இருப்பார் ராத்திரி பூஜை பண்ணுற போது ருத்ரஜபம் சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசா கொடுத்து போயிடுவார் அவ்வளோதான் நித்தியம் அதை வச்சுட்டுருக்காங்க மடத்தில் ஏன்னா எல்லோரும் சேர்ந்து சொல்கிற போது அந்த புண்ணியமும் கிடைச்சு பாப்பா நீங்களிடும் புண்ணியம் கிடைச்சு ஆக இந்த அளவில் அடுத்தது இருக்கே இன்னொரு வாக்கியம் இருக்கு அனேனமாசாரணவநாசனம் தஸ்மாதேவம் விதித்வை கைவல்யம் பலமஸ்னு अनेन கைவியம் ஃபலமோசாரவா தித்தை கையலியம் கைவலியம் ஃபலம அனேன இந்த அனேனுங்கிறது ஜக்கிரதையாக புரிஞ்சிக்கணும் இந்த அர்த்தம் இங்கே தமிழில் போட்டிருக்கு இதன் மூலம் ஒருவன் துயரக்கடலை நாசம் செய்யும் ஞானத்தை அடைகிறான் இந்த பிராக்கெட்டில் போட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் அது பிராக்கெட்டில் தான் இருக்கணும் பிராக்கெட்டை எடுத்துட்டு கூடாது ஸ்ரீருத்ரஜபத்தால் தூய்மையாக்கப்பட்ட காரணத்தால் அப்படிங்கிறது இதன் மூலத்துக்கு அது அர்த்தமாக போட்டிருக்கு அது செகண்டரியா தான் எடுத்துக்கணும் இங்கே இதன் நா எக்ஸப்ட் அந்த லாஸ்ட் மந்திரத்துக்கு முன்னால் இருக்கிற வரைக்கும் ஆஷ் அத்தஹா ஆஷ்வலாயன பகவந்தம் பரமேஷ்டினம் உபசமேத்தியோவாச்ச அதுலேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா ஏவம் பிரயாதி சுத்தம் பரமாத்ம ரூபம் அது வரைக்கும் தான் எஸ் சதருத்ரீயம் அதீத்தே அதை சேர்க்கப்படாது அதைத்தான் பிராக்கெட்டில் போகணும் அல்ல இதன் மூலங்கிறதுக்கு இதை மீனிங்காக எடுத்துக்கப்படாது எதை ஷீருத்ர ஜபத்தால் தூய்மையாகப்பட்ட காரணத்தால்னு எடுத்துக்கப்படாது அனே நான் ஏதாவது பரியந்தம் என்ன உபதிஷ்டேன பிரம்ம விஜானேன இதுவரைக்கும் உபதேசிக்கப்பட்ட பிரம்ம ஜானத்தினால் சம்சார நாசனம் ஆப்னோத்தி என்ன அடைகிறான் நாசத்தை அடைகிறது எதுனா சம்சார சம்சாரம்னா என்ன மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையிலிருந்து பிரச்சனை சம்சார பதத்துக்கு எப்படிலாம் அர்த்தம் சொல்றதுன்னா சம்சாரம்ங்கிறது சாதாரணமான அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் சரீரம் எடுக்கிறது புனர்ஜன்ம புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இதுக்கு பேர் இந்த ஜென்ம மரணப்பிரவாக இந்த உயிர் இந்த ஜீவாத்மா நிறைய உடம்பை எடுத்து எடுத்து ஓஞ்சி போகிறதுபாவும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எழ கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அந்த பயம் இருக்குது நம்ம புஸ்தம் எந்த புஸ்து எடுத்தாலும் இந்த பயம் ஜாஸ்தி பகவானே அடுத்த ஜென்மா ஜாக்கிரதையாக இருக்கணுமேங்கிற அந்த ஒரு நியாயமான பயம் ஜெனுவின் ஃபியர் அதுக்காக வேண்டிய இது ஒரு பைத்தியக்கார பயம்னு சொல்லப்படாது உண்மைதான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது என்ன நம்முடைய புத்திக்கு நிறைய லிமிட்டேஷன் இருக்கு அவர் சொல்லுவார் இந்த கர்க்க கஷடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்குத்தகங்கிற குரலுக்கு பரிமேலழகர் விளக்கம் சொல்லுவார் இந்த குரல் என்ன கற்க கஷடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக இது குரல் இந்த குரலுக்கு அந்த குரல் எப்படி இருக்குது கற்க படிக்கணும் கற்பவை கற்க படிக்க வேண்டியதை படிக்கணும் கஷடர கற்க அந்த படிக்க வேண்டியதை தெளிவாக படிக்கணும் சந்தேகம் இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அதற்கு த கற்ற பின் அதை படித்ததற்கு பிறகு நன்றாக குருகுலத்திலிருந்து ஆசிரியரிடமிருந்து கற்க வேண்டிய நூல்களை முறையாக படித்த பிறகு நிற்க அதற்குத்தக அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணு அதை நடைமுறைப்படுத்து பரிமேலழகர் அழகா இது அவருடைய விளக்கத்தில் இது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விளக்கம் நாமெல்லாம் எப்படின்னு அவர் சொல்லிக் கொடுப்பார் நம்மெல்லாம் எப்படி இருக்கோமானா சில்நாள் பல்பினி சிற்றறிவினரும் இந்த உயிர்கள் எல்லாம் உடம்புல என்ன பண்ணுறதுன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த உடம்புல இருக்க போகிறது அதில் ஆயிரம் வியாதிங்கிறது சில் நாள் பல்பினி சிற்றறி எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த ஜென்ம மரண பிரவாகம் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நம்ம சின்ன புத்தியை வச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது சாஸ்திரம் முழுக்க அதுதானே இருக்குது போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும்னு சொல்ற எப்போ பார்த்தாலும் இந்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராரப்த கர்மா புஸ்தகம் முழுக்க அதுதானே இருக்கு இந்த எத்த எத்தனை சரீரம் तत्र தத்திர துக்கம் உடம்புன்னு இருந்துட்டா அவஸ்தப்பட்டு தான் ஆகணும் தேவலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் மகிஷாசுரம் துரத்துவான் அங்கேயும் இருக்க மாட்டான் அங்கேயும் தேவலோகத்தில் போய் நிம்மதியாக இருக்கலான்னா அங்கேயும் ஆசுரம் விட்டானா என்ன இந்த நவகிரகங்களெல்லாம் வந்து அசுரர்களுக்கு சேவை பண்ணதாக இருக்குது பார்க்குறோம் புராணங்கள் எல்லாம் படிக்கிறோம் ஆ இந்த சம்சார்கிறது நீங்கள் முதல்ல என்ன புரிஞ்சு சம்சாரத்துக்கு நிறைய இன்டர்பிரட்டேஷன் சொல்கிறோம் சாஸ்திரியமாக சம்சாரத்துக்கு அர்த்தம் என்னன்னா உடம்பு இனிமேல் வேண்டாம் எனக்கு இனிமேல் உடம்பு வரப்படாது உடம்பு இருந்தால் தானே எனக்கு லிமிட்டேஷனே தெரியுறது எனக்கு இந்த உடம்பு தானே என்ன வரைய இருக்கிறது இந்த வரையறுக்கிற அதோட ஃபீலிங் எனக்கு இருக்கு ஐ எம் லிமிட்டெட் அப்புறம் எனக்கு ஆசா பாசங்கள் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிறேன் ஆ இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்தூல சரீரம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது தாய்மானவர் சொல்கிறார் ஊர் அனந்தம் பெற்ற பேர் அனந்தம் சுற்றும் உறவு அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் வினை அனந்தம் வினையினால் உடல் அனந்தம் கர்மா நிறைய இருக்குது சரீரமும் நிறைய இருக்கு அதுக்கு நாம் என்ன சொல்கிறோம் கர்மா அழிஞ்சாதான் சரீரம் வராதுன்னு கர்மா எப்படி அழி நீ ஈஸ்வரனை பூஜை பண்ணியானா அவர் ஈஸ்வரன் கர்மாவெல்லாம் அழிச்சுடுவார் அது ஒரு சித்தாந்தம் நம்ம என்ன சொல்கிறோம் நான் இல்லை அகம்பிரம்மாஸ்மி ஞானத்தை பெற்றாதான் என்ன அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால சஞ்சித கர்மா அழியறது ஞானாக்னி சர்வ கர்மானி பஸ்மசாத் குருத்தே ததா நம்ம கீதையில் எல்லாம் படிச்சிருக்கோம் பக்தன் என்ன சொல்றான் நான் பகவானை பூஜை பண்ணினா பகவான் பிளஸ் பண்ணி என் கர்மாவெல்லாம் அழிச்சு எனக்கு மறுபடியும் ஜென்மா இல்லாம பண்ணிடுவாருங்கிறான் ஆனா அப்படி அது சாஸ்திரத்தோட உபதேசம் அது இல்லை நீ வந்து பகவானை அடையிறதுங்கிறதே கிடையாது பகவான் எங்கேயும் வியாபிச்சிருக்கார் இங்கேயே நீ அதை புரிஞ்சிக்கணும் ஆஹ் பக்தினால் நீ வந்து பகவான் அனுகிரகம் பண்ணி மோட்சம் அடையிறதுங்கிறது சாஸ்திரத்தோட உபதேசம் இல்லை ஆதிசங்கர் தெளிவுபடுத்துகிறார் அதனால் இங்கேயே நீ வந்து அந்த தத்துவஜானத்தை புரிஞ்சால் அதனால தான் கர்மா அழியுமே தவிர பாருங்க இப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு சரீரம் எடுக்காமல் போகிறது தான் நாசம் புனரப்பி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே இதை கடக்கவே முடியலேங்கிறான் வள்ளுவரும் சொல்றார் பிறவி பெருங்கடல் நீந்தார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் இறைவனடி சேருபவர் நீந்தவர் இறைவனடி சேருபவர்னு இல்லை குரல்ல இறைவனடின் இருக்கு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதார் நீந்தார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் அப்படின்னு இருக்கு இறைவனடி சேருபவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்துவர் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதறிவு இறைவனடினா என்ன அர்த்தம் அதுக்கு அடுத்த கேள்வி வந்துடும் இறைவனடி சேருதல் என்றால் என்ன நம்ம என்ன சொல்லுவோம் இறைவனடி சேருதல் என்பது மெஞ்ஞான நூல்களை கற்றல் அத்வைதான இடம் இல்லாம இல்லை துவைத பக்தியில்தான் அத்வைத ஜானத்துக்கு அவகாசம் இல்லையே தவிர அத்வைதான துவைத பக்திக்கு அவகாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆஹ் நமக்கு ரெண்டும் இருக்கு நீ ஏதோ ஒண்ணு இது ஒர்க் பண்ணலனா அதாவது வேலை செய் ஆனால் ரெண்டுலேயும் நமக்கு ஸ்ரத்தை இருக்கு ஸ்ரத்தை இருக்கு ஆஹா அனேன அனேனன்னா என்ன அர்த்தம் பிரம்ம ஜானேன அனையா பிரம்ம வித்யா சம்சார அர்ணவ நாசனம் ஆஹா சம்சாரத்துக்கு காரணம் என்ன கர்மா கர்மாவுக்கு காரணம் என்ன கர்மான என்ன புண்ணிய புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே சுகதுக்க போக ஆயத்தனம் தானே ஸ்தூல சரீரம் சுகதுக்க போக சாதனம் சூக்ம சரீரம் சுகதுக்க போக ஆயத்தனம் ஸ்தூல சரீரம் இந்த ஜீவாத்மா இதுக்குள்ள இருந்துட்டு ஏகப்பட்ட சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கு மனசை வச்சுக்கிண்டு இந்த உடம்பில் அனுபவிக்கிறது ஆக இதுலேருந்து விடுதலை எப்படி கிடைக்கும்னா இந்த ஜீவ புத்தியை தியாகம் பண்ணணும் தானே படித்தோம் ஏன்னா இந்த உண்மை புரியாத வரைக்கும் நமக்கு சம்சாரம் சத்தியம் ஆ அநேன ஞானம் ஆப்னோத்தி சம்சாரார்ணவநாசனம் ஞானம் ஆப்னோத்தி என்ன ஞானம்னா விடஞ்ஞானம் படஞ்ஞானம் இல்லப்பா சம்சாரங்கிற கடலை அழிக்கிற ஞானத்தை அடைகிறான் சம்சாரக் கடலை அழிக்கும் மெய்யறிவை பெறுகிறான் பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு எல்லாம் மெய்யுணர்தல் அதிகாரம் திருக்குறள் பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு பொருள் அல்லவற்றை பொருளாக உணரும் மருளானாம் மானா பிறப்பு அதுதான் இந்த பிறப்புங்கிற பதங்கள்லாம் வந்திருக்கு காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமங்கடக்கெடும் நோய்கிறார் அந்த இடத்துல நோயினா பிறப்பு மறுபடியும் இந்த சம்சார வியாதி ஆஹா சம்சார அர்ணவ நாசனம் ஞானம் அனேன கைவல்யோபனிஷத் ஞானேன ஆஸ்வலாயன பிரம்மா சம்பாதேன சம்பாத ஜானேன ஆப்னோதி ஆகினால் அடையும் எப்படி அழகா சுருக்கிறார் இதனால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் எதனால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் இந்த கைவல்ய உபனிஷத்தை படித்தா உங்களுக்கு ஆத்மஜானம் பிரம்மஜானம் ஏகாத்மஜானம் பூர்ண ஜானம் சர்வூதம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பியன் பிரம்ம பரமம் சம்பஷ்யன் பிரம்ம யாத்தி நானேன ஹேத்துனா இப்பதான படித்தோம் சம்பஷியன் பிரம்ம பரமம் யாத்தி நான்யேன ஹேத்துனா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் இந்த மந்திரத்தை படி ரொம்ப சிம்பிள் சின்ன உபநிஷத்து இருபத்தஞ்சு மந்திரம் தான் இருக்குது இதெல்லாம் இதனுடைய அர்த்தத்தை நன்றாக ஞாபகம் வச்சுக்கலாம் தஸ்மாத் எனவே இது ஞா இது பலனை சொல்கிறார் இதெல்லாம் இதனால ஞானம் கிடைக்கும் ஞானத்தினால மோட்சம் கிடைக்கும் சம்சாரார் நவ நாசனம் ஞானம்னா என்ன மோக் கொடுக்கக்கூடிய ஞானம் கிடைக்கும் இந்த சம்சாரத்தை இன்னொரு விதமா இன்டர்பிர பண்ணலாம் இந்த சம்சாரம்ங்கிறது ஆதிசங்கரருடைய பிரம்மசூத்திரன்ட்ரடக்ஷன் படி பார்த்தா அத்தியாசா இதை நம்ம ரியல் நினைச்சுட்டு பேசுறோம் இப்போ இப்ப பேசுற போது என்ன பேசின்னு இருக்கோம் இந்த ஜன் ஜீவன் வந்து நிறைய ஜென்மாக எடுத்திருக்கு இந்த சரீரத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் படிக்கிறோம் ஆனால் ஆதிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சம்சாரம்னு நம்ம நினச்சின்னு இருக்கிறது விவகாரத்தில் உண்மை கிடையாது பாரமார்த்திக திருஷ்டியில் பார்த்தா இந்த சம்சாரம்ங்கிறது மித்தியா வாஸ்தவமாகவே கிடையாது ஆனால் பாட ஆரம்பிக்கிறபோது இப்படி தான் ஆரம்பிக்கிறோம் உண்மை அது நமக்கு அது ஆரம்பத்தில் புலப்படுறது புரிகிறது அதுதான் இதுதான் விளங்கும் உடம்பு வேற உயிர் வேறேன்னு சொன்னால் ஓரளவுக்கு புரியும் உடம்பு வேற மனசு வேறு அதுக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா வேறு இந்த ஜீவாத்மாவுக்கு எத்தனையோ கர்மாக்கள்லாம் இருக்குது அதனால தான் நிறைய உடம்பு எடுத்துருக்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகின்னு சொன்னால் எல்லாம் புரியும் இது ஒரு மாதிரி பாடம் இந்த பாடம் தான் நிறைய பேருக்கு புரியும் ஏன்னா வாழ்க்கை உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த ஜெக்சத்தியம் என் வாழ்க்கை உண்மை அதுதான் எல்லாராலையும் அசிமிலேட் பண்ணவும் முடியும் இருக்கிறதுக்குள்ளே இதை சொன்னால் புரியும் ஓரளவுக்கு ஆனால் அத்வைத சித்தாந்தப்படி பார்க்கும் பொழுது இதை நேரம் மாறும் இதெல்லாம் ஒத்துக்கும் எல்லாம் கரெக்டு தான்ப்பா ஆனால் இதெல்லாம் வியாபாரிக்கும் பாரமார்த்திக திருஷ்டியில் சம்சாரங்கிறது ஒரு அத்தியாசம் வாஸ்தவமாக இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாடம் தான் இப்போ நிறைய படிச்சிருக்கோம் இன்னொரு பாஷையில் நான் சிம்பிளாக என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் இந்த தத்துவஜானம் வந்ததுக்கு பிறகு நமக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டியில் அபிமானமே போயிடுறது ஓகனம் ஓகலேன்னா அப்புறம் படித்து பிரயோஜனம் கிடையாது அந்த இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு இதில் இருக்கிற ரியாலிட்டியே போயிடுறது என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியில் இருக்கிற ரியாலிட்டி மாத்திரம் இல்லை நான் பார்க்குற எல்லாருடைய தன்னுணர்வையும் நான் இந்த சாஸ்திர ஜானத்தினால் அழித்து விடுகிறேன் இந்த சாஸ்திர ஜானத்தில் இருக்கிற ஸ்ரத்தையினால் அது லாஜிக்கலாகவும் சொல்கிறது என்னோடய அனுபவங்களையெல்லாம் வச்சுக்கொண்டு உபதேசம் பண்ணுறதுனால சம்சாரம் இருந்தால் தானே நீங்கிறதுக்கு இல்லாத சம்சாரத்தை எப்படி நீக்கிறது இல்லாத பாம்பை எப்படி கோக்க முடியும் அது மாதிரின்னு சொல்லி ஆஹ அதுதான் மோட்சங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிறோம் சிம்பிளாக சொன்னால் மறுபடியும் சரீரத்திலேயோ அவனுக்கு அந்த தன்னுணர்வுலேயோ பற்று வராது இந்த உண்மையை புரிந்து கொண்ட பிறகு இந்த உடம்பே அவனுக்கு ஒரு உடம்பு மனசு இந்த தன்னுணர்வெல்லாம் ஒரு நிழலுக்கு சமானம் அதற்கு முக்கியத்துவம் இல்லை மறுபடியும் பிறப்பு இல்லைங்கிறதுக்கு அர்த்தம் என்ன பண்ணுறது பிறப்பு இறப்பை அவன் வெல்லுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இறக்குற உடம்போட தன்னை இணைச்சிக்கிறது இல்லை இந்த பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உடம்போட தன்னை இணைத்து கொள்வதில்லை இதுதான் ஞானம் இதுதான் அதெல்லாம் சொன்னேன் நமக்கு நம்முடைய புத்தி ரொம்ப லிமிட்டட் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றாருன்னு சொன்னேன் சில் நாள் பல்பினி நமக்கு முறையாக கற்றால்தான் பயன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கற்க கசடர் இருக்குங்கிறார் இந்த குரலினுடைய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறதுக்காக நம்ம லிமிடேஷனை புரிய வைக்கிறார் கற்க கசடரை கற்பவை கற்றமின் நிற்க அதற்கு தகங்கிற குரலினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய தோஷம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணுங்கிறார் பரிமேலழகர் நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க போகிறோம் அதில் நமக்கு ஏகப்பட்ட பிசிக்கல் சைக்கலாஜிக்கல் டிசீஸ் அது மாத்திரம் இல்லை நம்முடைய நாலெட் எல்லாம் ரொம்ப லிமிட்டட் ஆகையினால என்ன பண்ணணும்னா ரொம்ப காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய எல்லா நோய்களையும் போக்கக்கூடிய அறிவிலே சிறந்து விளங்கக்கூடிய கல்வியை கற்க வேண்டும் அர்த்தம் சில் நாள் சிற்றறிவினர்களாகிய நாம் பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அறிவு சுரங்கத்தை பல்வேறு விதமான நோய்களையெல்லாம் போக்கக்கூடிய சக்தி படைத்த சாஸ்திரங்களை ஓயாது படிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பரிமேலழகருடைய உட்கிடக்கை அவருடைய உள்ளார்ந்த கருத்து அதை மறக்கப்படாது அனேன ஞானமாப்னோதி சம்சாரார்னவ நாசனம் தஸ்மாத் எனவே எனவே என்னன்னா வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாதே அர்த்தம் அனர்த்தம் பாவைய நித்யம் அதில் கவனம் செலுத்தாதே ரொம்ப ஓவராக போகாதே அளவாக வச்சுக்கோ அப்புறம் வந்து சுகத கிரியத்தை ராம போகா பஷாத்தந்த ஷரீரே ரோகா அர்த்த காமத்தை எல்லாம் அளவாக வச்சுக்கோ ஜாக்கிரதையாக இரு கிரகஸ்தனாக இருந்தால் சந்நியாசியாக இருந்தால் அதுவும் கிடையாது ஆக என்னால் என்னென்னா தர்மத்துலேயும் கூட தாத்பரியில்லை இந்த ஞானத்தை பெற்று மோட்சம் அடைய வேண்டியதுதான் காமம் கிரோதம் லோபம் மோகம் தியக்வாத்மான தஸ்மாத் ஏவம் ஏனம் விதித்வா ஏனம் ஏவம் விதித்வா இதனை இவ்வாறு அறிந்து இதனை இவ்வாறு அறிந்து அர்த்தம் இந்த ஆத்ம தத்துவத்தை பிரம்ம தத்துவத்தை இப்படி எப்படி பிரம்மதேவர் ஆஸ்வலாயனருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அப்படி ஆஸ்வலாயனருக்கு சொல்லிக் கொடுத்தபடி அறிந்து சம்பிரதாயப்படி தெரிந்து கொண்டு கைவல்யம் பலம் அஸ்னுதே கைவல்ய பலனை அனுபவிக்கிறான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எதையும் சார்ந்திராத ஆனந்தம் ஏதாவது அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ் அன்றைக்கி சொல்லியிருக்கேன் ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் சைக்கலாஜிக்கல் இன்டிபெண்டன்ஸ் வயசான காலத்தில் என்ன இருக்கும்னா ஃபிசிக்கலி நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டி வரலாம் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஒரு நம்ம இங்கேருந்து கைப்பிடிச்சு கூட்டின்னு போகிறதுக்கெலாம் கூட ஆள் வேண்டியிருக்கும் ஆனால் சைக்கலாஜிக்கலாக யார்கிட்டையும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது அதுதான் நான் முதல் வகுப்புலையே சொல்லியிருக்கேன் அதை மறக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு நம்ம இப்போவே தியானம் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் கொஞ்சம் டைம் கூட கொஞ்சம் கம்பெனி கூடே கொஞ்சம் இருந்துட்டு பேசிட்டு போயே ஃபோனில் கூட யாரும் பேச மாட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வயசாகிற போது யாரும் நம்மளை கூப்பிட்டெல்லாம் பேசினோம்னா நம்ம நம்மகிட்ட பேசுகிறதுக்கு அந்த இது முடியாது நமக்கு பேச நமக்கு சப்ஜெக்ட் என்ன இருக்குது பேசாமல் விஷ்ணு சாஸ்திரம் இந்த மாதிரி படித்து மனசில் வச்சுருந்தோம்னா நம்ம எங்கேஜ் தனியாக நம்மளை எங்கேஜ் பண்ணிக்க தெரியணும் அப்படி என்கேஜ் பண்ணிக்க தெரியலன்னா ஃப்யூச்சர் பெரிய கேள்விக்குறிதான் நம்மால் நிறைய பேருக்கு உபதிரவம் இருக்கக்கூடாது நமக்கு சொல்லப்போனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம டிபென் இண்டிபெண்ட்டாக இருந்தால் ஃபிசிக்கல் இன்டிபெண்டன்ஸ் கூட வரும் ஏதோ சரீரத்தில் கால் கால் உடஞ்சி போச்சு கை இதாகிடுத்து உடம்புக்கு இதாகிடுத்துன்னு சொன்னால் பரவாயில்லை ஆனால் மனசில் எப்பவும் தைரியம் இருக்கணும் இந்த மனோபலம் ரொம்ப முக்கியம் மனோபலத்தை கொடுக்கக்கூடியது ஞானபலம்தான் அதைத்தான் சொல்றார் கைவல்யம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் வேர்ல்டு டிபெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் காடு டிபெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் செல்ஃப் டிபெண்டன்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் அதாவது இன்பத்தின் பொருட்டு உலகத்தை சார்ந்திருத்தல் உறவுகளை சார்ந்திருத்தல் இன்பத்தின் பொருட்டு கடவுளை சார்ந்திருத்தல் இன்பத்தின் பொருட்டு தன்னையே சார்ந்திருத்தல் என்னையே எனக்கழித்தானும் நினைவனே கைவல்யம்னா என்ன கேவல பாவம் அஸ்ருதே ஆக எல்லா விதமான அபிமானத்திலிருந்தும் விடுபட்டு ஆனந்தமா இருக்கான்னு அர்த்தம் கைவல்யம் மோக்த்துக்குதான் இன்னொரு பாஷை கைவல்யம் அனைத்திலிருந்து விடுபட்டு தனியா இருக்கும் தன்மை தனித்திரு விழித்துரு பசித்திருந்தா பசித்திரு விழித்திரு தனித்திரு அப்படித்தானே பசித்திரு தனித்திரு விழித்துரு பதவின்னாங்க வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னா பதவியா அது நம்ம யோசிக்கிறோம் பாருங்க பா தா விசித்திரு தனித்திரு விழித்திரு அப்போ உனக்கு முக்தி பதவி கிடைக்கும் பசித்திருன்னா ரெண்டு அர்த்தம் நிஜமாவே அதிகமாக சாப்பிடாதேன்னு அர்த்தம் பசித்திருன்னா அந்த உண்மையை அறிஞ்சிக்கணுங்கிற அந்த பசியோடு இரு மோக்ஷத்தை அடையணும்னு அந்த பசியோடு இரு அதுக்கு நீ அடிக்கடி தனியாக இருக்கணும் அதுதான் கைவல்யம் அதுக்காக சொல்கிறேன் கைவல்யம் தனித்திரு தனித்திரு ஏகாந்தமாக இரு ஏகாந்தே சுகமாசியதாம் தனித்துரு அங்கே போய் தூஞ்சிடாதே தனியா இருக்கேன் சாப்பாடு வேற கம்மியா இடித்து படுத்துட்டேன்னா இல்லை விழித்திரு விழித்திருன்னா என்ன அர்த்தம் தியானம் பண்ணின் இறைவன் இறை உணர்வில் விழித்திரு திளைத்திரு அப்படி அர்த்தம் சங்கராஜராஜான சொல்றார் கடைசியில சாதன பஞ்சகத்துல ஏகாந்தே சுகமாசியதாம் தனிமையில் அமைதியாக அமர்ந்து பரதரே சேத்த சமாதியதாம் உன்னுடைய புத்தியை பரமாத்மா கிட்ட இந்த பிரம்மத்தில் ஈடுபடுத்து பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம் இந்த பிரபஞ்சமெல்லாம் நிறைவாக இருக்குதுன்னு பாரு ரிலீஜஸ் பாலிட்டிக்ஸு அப்புறம் வந்து language பாலிட்டிக்ஸு அப்புறம் வந்து ப வித பல விதமான கருத்து எல்லாம் பார்க்காத எல்லாத்தையும் எல்லாத்தையும் மூடிப்பிடுன்னா பூர்ணாத்மா சுமீட்சியதாம் ஜகதிதம் தாதித்தம் திருஷ்யதாம் அப்படியே இருந்துட்டு வாழ்க்கை முடிச்சுடு பிரக் கர்ம பிரவிலாப்பதாம் சிதிபலான் நாப்புத்தரைஷியதாம் பிரார்தம் திஹ புஜியதா அத்த பரபிரத்மன சாதரபஞ்சகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் ஆ கைவலியம் ஃபலமே நிச்சயமா அவனுக்கு இந்த ஒரு பேரமைதி யாரையும் சார்ந்திருக்காத ஒரு தன்மை ம ஆனந்தத்துக்கு எதையும் சார்ந்திருக்காத தன்மை இன்னும் சொல்லப்போனா ஆனந்தத்திற்காக இவன் அறிவை கூட சார்ந்திருப்பது கிடையாது படித்த ஞானத்தை கூட இவன் சார்ந்திருக்கிறது கிடையாது ஏன்னா அவனுக்கு அமைதி இயல்பாகி வந்து விட்ட அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது ஆனாலும் இதன் பெருமை யார் சொல்வார் அது அது ஆவர் அதுவே சொல்லும் அப்படின்னு தாய்மானவர் சொன்ன மாதிரி அது நமக்கே புரியும் இன்னொருத்தருனும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அது எப்படி அது எப்படிங்கிற க்யூரியாசிட்டியே இருக்காது ஏன்னா நானே அது அனுபவிச்சுன்னு இருக்கிற போது எனக்கு எங்கே க்யூரியாசிட்டிங்கிற அதெல்லாம் கிடையாது ஆஹா கைவல்யம் பலமஷ்ணுத்தே கைவல்யம் பல அஷ்ணுதே மோக்ஷத்தை ரொம்ப அழகாக முடிக்கிறார் இந்த பிரம்ம வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்தையும் அடியோடு நீக்கும் மெய்யறிவை பெறுகிறான் அதன் பிறகு அவன் எதையும் சார்ந்திராதவனாகிறான் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்ந்தரும் நோயினர் வள்ளுவர் இந்த குரல் அவ்வளவு ஆழமானது நம்ம எதெல்லாம் சந்தோஷத்துக்காக சார்ந்திருக்கோம்னு தெரிஞ்சுண்டு சார்பு உணர்ந்து அதெல்லாம் கெடுற மாதிரி அறிவுபூர்வமாக வாழ்ந்தோமே ஆனால் சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் அது அவ்வளோ சுலபம் இல்லை எப்ப பார்த்தாலும் டிபெண்ட் பண்ணியே பழக்கம் சார்பு கெட ஒழுகின் மற்றங்கிறது ஆசை அதாவது சார்பு சார்ந்திருக்கக்கூடிய தன்மையை அழித்து மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் சார்தரும் நோய் அழித்து சார்தரா இந்த குரலுக்கு இந்த உலகம் எத்தனை கொடுத்தான ஈடக சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய் அதனால தான் அவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் இந்த ஹோல் உபனிஷத்தோட சாரம் அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு ஆஹ் கைவல்யம் பலம் கைவல்யம் பலம் அஸ்ணுத இதி பூர்த்தி ஆயிடுச்சு ஆக இந்த அளவில் நாம இதை படித்து பூர்த்தி பண்ணின்னு இருக்கோம் இன்னும் கொஸ்டின் செஷன்லாம் இருக்குது நான் இந்த அளவில் இன்னைக்கு இப்போ பூர்த்தி பண்ணுறேன் இதனுடைய சம்மரி நாளை காலம்புற சுருக்கமாக சொல்கிறேன் ஹரி ஓம் பத்ரங்கருணே பிஸ்ருனு யாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபிர் ஸ்திர தனூேமேவி தயுனோ பூஷா விஷவே நத்திய அரிஷ்டேமி நோகஸ் ஓகே அயே அனந்தமாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ிா ஹரி ஓம் ஆசஸ்வீ